வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் இன்று ஒரு தாயினுடைய பொறுப்பு அல்லது தாய்க்கு அழகு என்றால் அந்த குழந்தையை சான்றோனாக ஆக்குவது தந்தையினுடைய கடமை நாம் பெற்றெடுக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு முடிவெடுக்க கூடியது ஒவ்வொரு பெற்றோரும் தான் அந்த பெற்றோர் என்ன நினைக்க வேண்டும் தன்னுடைய குழந்தை மிக பெரிய புகழ்பெற்ற ஒரு அறிஞனாக வாழ வேண்டும் அப்படின்னு அவன் குழந்தை பருவத்திலேயே முடிவெடுத்து நல்ல கல்வியை வழங்கும் இந்த காலத்துல இந்த ஒரு விஷயத்துல அனைத்து பெற்றோரும் மிக சிறப்பாக செயல்படுறாங்கன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா ரெண்டு வயசா இருக்கும் தன்னுடைய குழந்தைக்காக இரவு முழுவதும் பள்ளியில வரிசையில் நினைக்கிறாங்க இல்லையா இந்த மாதிரியான பெற்றோர் காலம் காலமாக தன்னுடைய குழந்தையை அறிஞனாக மாற்றணும் அப்படிங்கறதுல நாம் குழந்தைகளுக்கு மிகப்பெரிய செல்வம் சேர்த்து வைக்க வேண்டிய கட்டாயம் இல்லை அதே போல ஆடம்பர வாழ்க்கையை அனுபவிக்க நாம் சம்பாதிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை ஆனால் நிச்சயமாக கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு தந்தை முன்னின்று வழங்க முயற்சிக்கணும் இன்றைக்கு அரசாங்கம் எத்தனியோ திட்டங்கள் சட்டங்கள் எல்லாம் போட்டிருக்கின்றன கட்டாய கல்வி கூட வழங்கிறது ஆனால் அந்த கல்வியை உட்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் அந்த அந்த தந்தை நினைத்தால் ஒழிய இது சாத்தியப்படுவது முடியாது ஏனெனில் கல்வியை திணிக்க முடியாது ஒரு தந்தை வழிநடத்த வேண்டும் தன் கரங்களோடு குழந்தையை இணைத்து அழைத்துக் கொண்டு போய் ஏனையிலே ஏற்றிவிட வேண்டும் அந்த குழந்தை ஏனையிலே ஏறும் பொழுது இருபுறமும் நான் தாங்கி நிற்கிறேன் அப்படின்னு அந்த குழந்தைக்கு தைரியத்தை ஊட்டி மேலே உதவியாக தந்தை நிற்க வேண்டும் அவ்வாறு நின்றால் தான் நாம் பெற்றெடுக்கக்கூடிய குழந்தை ஒரு அறிஞனாக வாழ முடியும் ஒரு சான்றோனாக மாற முடியும் இதைத்தான் வள்ளுவர் சொல்லும் பொழுது தந்தை என்பவர் தன்னுடைய குழந்தைக்கு ஆற்றக்கூடிய மிகப்பெரிய உதவி அப்படிங்கிறது என்ன அவயத்து அவயத்து அவையில் சான்றோர்கள் கூடியிருக்க கூடிய அவையில முந்தியிருப்ப செயல் அதாவது எல்லோரும் வாழணும் அப்படிங்கிறது சான்றோர்கள் கூடியிருக்க கூடிய அவையில் போற்றக்கூடியவனாக மாற்ற வேண்டும் அதுதான் ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைக்கு செய்யக்கூடிய பேருதவிங்கிறார் ஆக நம்முடைய குழந்தையும் சான்றவனாக மாற்றி அல்லது நம்முடைய குழந்தையும் அவயத்தை முந்தியிருக்க நாமும் முயற்சி செய்ய வேண்டும் திருக்குறள் அறத்துப்பாள் அதிகாரம் மக்கட் மக்கட்பேரு குரல் எண் அறுபத்தி தந்தை மகற்காற்றும் நன்றி அவயத்து முந்தி செயல் மீண்டும் குரல் தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி செயல் இதனால் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி